அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தாழாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாழ் ஆண்மை போல கெடும் முயற்சி இல்லாமல் ஒருத்தன் பரோபகாரம் பண்ணுறான்னு சொன்னால் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சரீரத்தில் சக்தி இல்லாத ஒருத்தன் அதாவது பேடி அலி இப்படிலாம் சொல்கிறோமே அவங்க வந்து கத்தி எடுத்து சண்டை போடுற ஆண்மை மாதிரி ஆகிடும் அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம் முயற்சி ரொம்ப முக்கியம் ரெண்டு கருத்தையும் சொல்கிறார் முயற்சியும் தேவை அந்த முயற்சி உலகத்துக்கு பயன்படும்ங்கிற கருத்தையும் இங்கே திருவள்ளுவர் பெருமான் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணுகிறார் நமக்கு இந்த ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் அதாவது முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் தன்மை என்னவென்றால் போர் முகத்தில் எதிரியை கண்டால் அஞ்சும் பேடி தன் கைகளில் வாளை வைத்து கொண்டிருப்பது போல பயந்தராமல் தீமை பயக்கும் என்பதுதான் பேடி கையிலே உள்ள வாழ் எதிரிக்கு பயன்படும் பேடிக்கு பயன்படாது எதிரியை கண்டவுடனே பயம் ஏற்படுகிறது அதனால் பேடி அழிந்து போகிறார் அதுபோலத்தான் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய எண்ணுவதும் ஆகும் தன் முயற்சி இல்லாமல் பிறருக்கு ஒருவன் உதவி செய்து கொண்டிருப்பானேயானால் அவனுடைய பொருளும் அழியும் அவனும் அழிந்து போவான் அது மட்டும் அல்லாமல் வினை செய்யும் திறமை இல்லாதவனிடம் பொருளும் பதவியும் இருக்குமானால் அப்பொருளையும் பதவியையும் கொண்டு அவன் எதிரிகள் அவனை அஞ்சச் செய்து அவர்களுடைய செயலை அதாவது எதிரிகள் தங்கள் செயலை நிறைவேற்றி கொள்வர் என்பதை இந்த உபமானத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நயத்தினால அதாவது ஓமை நயத்தினால் அறியலாம் இந்த குரட்பாவில் முயற்சி இன்மையினுடைய குறைபாடு உணர்த்தப்பட்டிருக்கிறது திருக்குற்றால தலபுராணத்திலே இது போன்ற ஒரு அழகான பாடல் இருக்கிறது தாளாண்மை இல்லாதார் வேளாண்மை செலுத்துவதும் தரைமேல் என்றும் வேளாண்மை இல்லாதார் மனை வாழ்க்கை நடத்துவதும் விஷயம் கேட்டு வாழாண்மை இல்லாதார் மண்டு சமர்க்கு ஏறுவதும் வளர்ப்புராணம் கேளாதார் கதி விளைவும் விழியிலார் வழிநடக்கும் கிரமம் ஆமால் என்னுடைய பொருள் முயற்சி இல்லாதவர் உபகாரம் செய்வதும் உழவு தொழில் முதலான தொழில்களை செய்யாதவர் குடும்ப வாழ்க்கை நடத்துவதும் வாழேந்தி போர் புரியும் வீரமில்லாமல் போர்க்களத்துக்குச் செல்லுவதும் நல்ல புராணங்களை கேட்காமல் வீடு அடைய முயற்சிப்பதும் பார்வையற்றவர் பின்னால் செல்வதைப் போன்று பயனற்றவை ஆகும் விழியிலார் வழி நடக்கும் கிரமம் ஆமால் அந்த கடைசியில் பார்வையற்றவர் பின்னாலே போனால் என்ன ஆகும்னா அவன் எங்கே போய் விழறானோ நாமும் அங்கே போய் விழுவோம் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுமாறேன் பார் திருமூர் பதவோம் தாளாண்மை இல்லாதான் முயற்சி இல்லாதவன் வேளாண்மை பிறருக்கு உதவி செய்ய விரும்புவது பேடி உடல் இல்லாதவன் கை போல கையில் வாழை வைத்து போல கெடும் பயனின்றி கெடுத்துவிடும் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய விரும்புவது உடல் இல்லாதவன் கையில் வாழை வைத்து கொண்டு இருப்பது போல பயனின்றி கெடுத்துவிடும் முயற்சியுடன் செயல் உள்ள தலைமை பொறுப்பு பயனை தராதது கெடுதலையும் உண்டு பண்ணிவிடும் என்பது கருத்து தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை